பீஷ்மரை பார்த்தாலே நடுங்கிறான் பீஷ்மர் இவன் மேல அம்பு போடுறார் ஆனா இவனுக்கு பீஷ்மரை பார்த்தா ஆஹா நம்முடைய தாத்தா நம்மள கையில தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் மடியில உட்கார வச்சு தாளாட்டு பாடினாரு பாலூட்டினாரு சீராட்டினாரு அம்பு போட சொல்லி கொடுத்தாரு அந்த தாத்தா மேல அம்பு போடுறதா இவன் அம்பு போட மாட்டேங்கிறான் கிருஷ்ணன் சொல்றாரு கீதையை சொல்லி திருந்த மாட்டேங்கிறியே அவன் அம்பு போட மாட்டேங்கிறான் பீஷ்மர் பார்த்தா புல் ஃபுலோல அடிக்கிறார் அன்னைக்கு டெண்டுல்கர் புல் ஃபிளார்ல பேட்டிங் பண்ற மாதிரி பீஷ்மர் அடிச்ச அடியில் பாண்டவர் சைடு பலத்த சேதம் உங்களுக்கு சரியில்லை கூட்டணி தர்மபுத்திர கண்ணன் அர்ஜுனன் சொல்லிட்டான் பாரு உங்க அண்ணா இவ்வளவு ஃபீல் பண்றாரு அண்ணா இவ்வளவு வருத்தப்படுற மாதிரி நீ வச்சுக்கலாமா நாளைக்காவது ஒழுங்காக யுத்தம் பண்ணிருந்தார் அடுத்த நாள் ஓகே அர்ஜுனன் புல் ஃபார்ம்ல வந்துட்டான் டெண்டுல்கர் ஒரு மாசில டக்அட் ஆயி போனாலும் அடுத்த மாசுல புல் ஃபார்ம்ல வராரு அந்த மாதிரி அர்ஜுனன் புல் ஃபார்ம்ல இறங்கிட்டான் அடுத்த நாள் அடிக்கிற கவுரவ சைடு பலத்த சேதம் பீஷ்மர் அடிக்கலானா மத்தவாலை அடித்தான் கௌரவ சைடுல பலத்த சேதம் நட்டா நாள் யுத்தத்துல துரியோதனம் புதம்பி தள்ளிட்டான் பீஷ்மர் என்ன தாத்தா நீ உன்ன நம்பி யுத்தம் பண்ண முதல் நாள் இங்கே பேசின டைலாக் அப்படியே அடுத்த நாள் அங்கே ரிப்பீட் ஆகுது துரியோதனம் போய் பீஷ்மர்ல சொல்றான் தாத்தா உன்னை நம்பி நான் யுத்தம் பண்ணேன் கௌத்தூட்டோட புள்ள என்ன சேனாபதி நீ அர்ஜுனா அந்த போடு போட்டானே இன்னைக்கு அப்படின்னு சொன்னோம் எல்லாம் யுவராஜ் சிங் ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த அடி அடிச்சு என்ன பண்றது அப்படின்னா துரியோதனன் பீஷ்மர் சொன்னார் நாளைக்கு பார் நான் ஃபுல் ஃபார்ம்ல வந்து என்ன ஆகுன்னு பாரு நான் விவியன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி நான் வந்து அந்த ஆகுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீஷ்மர் மூணாவது யுத்தம் வந்தது பீஷ்மர் அடிக்கிறார் நேரம் அர்ஜுனனுக்கு நேரம் வந்துட்டார் பர்ஸ்ட் அபிமன்யோட யுத்தம் பண்ணார் அபிமன்யோ சமாளிக்க முடியல கண்ணன் தான் அர்ஜுனனுக்கு தேரோட்டி பார்த்த சாரதி நம்ம திருவள்ளிக்கணியில் எழுந்தருளி இருக்காரு நினைக்கும் பார்த்த சாரதி அவர் தான் தேரோட்டி அவர் சொல்லிட்டாரு அர்ஜுனன் ஏன்டா உன் பையனை போய் அவர்ட்ட மாட்டி விடுறாரு நீ தான் வந்து யுத்தம் பண்ணணும் அர்ஜுனோட முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் பீஷ்மர் தேருக்கு நேரில் அர்ஜுனோட தேர் அடிங்கிறார் பீஷ்மர் அடிக்கிறார் இவன் அடிக்க மாட்டாங்கனா மறுபடியும் தாத்தாவை பார்த்ததும் தாத்தா பாலூட்டினது சீராட்டினது தாலாட்டினது இதான் யாபம் வருது அடி அடிக்க மாட்டேங்கிறான் பீஷ்மரும் அம்பு போடுறார் அர்ஜுனன் அம்புகளால் அர்ஜுனன் அந்த அம்பு தைக்கப்பட்ட வடுக்களோடய எழுதொள்ளி இருக்கார் இப்ப ராமாயணம் சொன்னோம் கரதூஷன் யுத்தம் பண்ணிட்டு வந்தார் அவர் திருமேனி எல்லாம் அப்படியே சலடையா தெரிச்சிருந்தது சீதையுடனே ஓடி போய் ராமனை கட்டி அணைச்சுண்டா அந்த காயம் எல்லாம் அறிவிடு அதே மாதிரி கண்ணனுடைய முகம் முழுக்க பீஷ்மர் அம்புகளால தைச்சிருக்கார் ருக்மிணி என்ன பண்ணிருக்கணும் ஓடி போய் கட்டி அணைச்சிருக்கணும் ஏன் அணைச்சுக்கல ஏன்னா பிராட்டியோட கருணை எங்க இருக்கு நமக்கெல்லாம் இல்லன்னா பார்த்தாரதி பெருமாள் கிடைக்க மாட்டார் நமக்கெல்லாம் இந்த உற்சவர் அழகான இந்த திருமுகத்தோட பார்சாரதி பெருமாள் கிடைக்கட்டும் அடியார்களுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும்னா பெருமாள் முகத்துல காயம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவர் அப்படியே விட்டுறாலும் ருக்மிணி பிராட்டி ஆக கண்ணனோட முகத்துல அத்தனை அம்புகளும் தச்சிருக்கு அத்தனை காயங்களோட இருக்கார் கண்ணன் அவர் அர்ஜுனா பார்த்து சொல்றாரு அடிச்சிருக்காரு நீ அடிக்க மாட்டேங்கிறியே உனக்காவது சின்ன பேமிலியிட எனக்கு பெரிய ஃபேமிலி பதினாறாயிரத்தி நூத்தி என்ன நம்பி இருக்கா ஏ மேலேயும் அம்பு போட்டு அடிக்க மாட்டேங்கிறியே அடிக்க மாட்டேங்கிறோம் அதுவும் இன்னைக்கு பீஷ்மர் அம்பு போடுறதுலாம் எப்படி இருக்குன்னா கண்ணனுக்கு அர்ச்சனை பண்றாப்ல இருந்ததும் அதாவது யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி பீஷ்மர் சால கிராமத்துல இதே கண்ணன் தான் சால கிராமத்துலயும் இருக்கான் அந்த சால உள்ள பெருமாளுக்கு கேசவாயன மகா நாராயணாயன மகா மாதவாயன மகான்னு திருத்துழாய் துளசியால அர்ச்சனை பண்ணிருக்காரு இப்போ அதே சால கிராமத்துல உள்ள எம்பெருமாள்தான் வந்து எத்தாப்பிள்ள நிக்க அவன் மேல அம்பு போடுறாரு அதாவது சில பேர் வந்து அம்பு போடுறதே அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கும் நம்மளாம் அர்ச்சனை பண்றதே அம்பு போடுற மாதிரி இருக்கும் அது வேற பெரும் யார் யாருக்கு என்ன நோக்கோமோ எல்லாத்தையும் பெருமாள் மேலதானே காட்டுறா ஒருத்தர ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அவர் ஒரு கிளார்க்கை கூப்பிட்டு கண்ணாம திட்டிவிட்டார் அவர் ஏன் திட்டினார்ன்னா அவரை மேலதிகாரி அவரை திட்டிருக்கார் கோவத்தை யாற்ற காட்டுறா கிளார்க்கை திட்டார் கிளார்க்கால திருப்பி மேனேஜரை திட்ட முடியாது அவர் பார்த்தார் வீட்டுக்கு வந்தார் ஒய்ஃபை திட்டினார் ஒய்ஃப் பார்த்தா இவரை திருப்பி திட்ட முடியாது பையனை திட்டினா பையன் பார்த்தா யாரை திட்டல ஸ்கூலுக்கு போய் அவன் ஃப்ரெண்டை திட்டினா இப்படி இது மாறி மாதிரி போகும் அதே மாதிரி சில பேருக்கு வீட்டில் மனைவி திட்டா அந்த கோபத்தை யாத்திரை காட்டுறது பெருமாள் மேலே காட்டுவா கேஷவாயினமா நாராயண ஆயனம் பெருமாள் மேலே அம்ப போட்டுருவா பூ எடுத்து ஆனா நம்ப அர்ச்சனை பண்றதே அம்பு போடுற மாதிரி இருக்கு ஆனா பீஷ்மர் அம்பு போடுறதே அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கான் பெருமாளுக்கு அப்படி அத்தனை அம்பு விட்டு கிருஷ்ண பார்த்தான் இந்த கையால் ஆகாதம் அர்ஜுன நம்பி பிரயோஜனமே இல்ல நேரம் இறங்கிட்டான் தேர விட்டு கண்ணன் கீழே இறங்கினான் இறங்கி இப்படி கையை மேல தூக்கினான் கைய மேல தூக்கிட்டு சக்கரம் வந்து கையில விட்டின் அதாவது சக்கர தாழ்வாருக்கு பெருமாளுடைய திருவுள்ளம் புரியும் வரணும்னா கையில வந்துருவார் சக்கரத்தை ஏந்தினா நேரம் பீஷ்மரை நோக்கி நடக்க தொடங்கினான் பீஷ்மர் பார்த்தார் கண்ணன் வரணும்னு கை கூப்பிட்டார் கண்ணன் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கான் பீஷ்மரை நோக்கி அதுக்குள்ள பார்த்தான் அர்ஜுனன் ஓடி வந்து கண்ணன் காலில் விழுந்தான் என்ன கிருஷ்ணா ஆயுதமே எடுக்க மாட்டேன் சபதம் பண்ண நீ வாட்டிக்கு இப்படி சக்கரத்தை எடுத்து விட்டியே இப்ப சபதத்தால மீறாத வா வா நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு கண்ணனை கூட்டுன்னு போயிட்டான் கூட்டுனு போயிட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து பீஷ்மரை அடிச்சா ஓரளவு யுத்தம் பண்ணான் அன்னைக்கு இதோட மூணா யுத்தம் முடிச்சு போச்சு முடிச்சதும் நம்ம முரசு சுடர் பத்திரிகை எல்லாம் சும்மா அத்தனை பேர் வந்துட்டான் பிரஸ்கார வந்து பீஷ்மரை பேட்டி எடுத்தா என்ன சபதத்தில் ஜெயிச்சுட்டே ஆமா நான் ஜெயிச்சுட்டேன் பார்த்துக்கோ கண்ணன ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்னா ஆயுதம் எடுத்துட்டான் கிருஷ்ணன் கிட்ட வந்து பேட்டி எடுத்தா ஆமா நான் தோத்துட்டேன் பீஷ்மதி ஜெயிச்சுட்டார் அப்படின்னு கண்ணனு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா எல்லா பத்திரிகைலையும் எழுதிட்டா அடுத்த நாள் அஞ்சா நாள் யுத்தத்தை கார்த்தால அர்ஜுனன் யுத்தத்துக்கு புறப்படுறான் மறுபடியும் பிரஸ்காரா வந்தா என்னது உங்க கிருஷ்ணன் இப்படி சபதத்தில் போய் தோத்து போயிட்டாரு இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அர்ஜுனிட்ட கேட்டா அர்ஜுனன் சொன்னா கிருஷ்ணன் தோக்க இவனால ஆனது கிருஷ்ணன் சபதத்தில் தோக்க என்னப்பா சொல்றேன்னு கேட்டா அது ஒரு எமோஷன்ல ஆயுதம் எடுத்தார் எமோஷன்ல ஆயுதம் எடுத்தது எல்லாம் கணக்குல சேர்க்கப்படாதுன்றும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு ரொம்ப வார்த்தை கொஞ்சம் ஜாஸ்தியா தடிச்சு போயிடுத்து ஏதோ ஒரு எமோஷனில் கணவன் ஒய்ஃப் அடிச்சிட்டாருன்னா அடிச்சார்லாம் சொல்லப்படும் ஒய்ஃப் எல்லாம் அடிக்க முடியுமா ஏதோ எமோஷன்ல அடிச்சார்ன்னா கணக்குல சேர்த்துக்க கூடாது இல்லையோ அத மாதிரி தான் ஏதோ எமோஷன்ல ஆயுத எடுத்தார் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அர்ஜுனன் அடுத்த நாள் பேப்பர்ல வந்துருச்சு கண்ணன் சபதத்தில் தோற்கலை பீஷ்மர் தான் தோத்து போனார் எமோஷன்ல ஆயுதம் எடுத்து கவுண்ட்ல வராதுன்னு அவளை எழுதிட்டான் எமோஷன்ல பண்ணது கவுண்ட்ல வராது என்ன புரியல அது வேற விஷயம் இப்ப ஏகாதசி அன்னைக்கு நெர்ஜலமா விரதம் இருக்கும் ஒருத்தர் சொன்னார் நெர்ஜலமா இருந்தேன் சாயந்தரம் நாலு மணிக்கு நெய் ரோஸ்ட் போட்டா வாசனையால் ஈர்க்கப்பட்டு எமோஷன்ல தோசையை சாப்பிட்டுட்டேன் அப்புறம் சொல்ல முடியுமா அந்த மாதிரி பண்ணது எல்லாம் கணக்குல வராதுன்னு அர்ஜுனன் ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ஒத்து அடுத்த நாள் பிரஸ்காரா பீஷ்மர் போய் கேட்டா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் கண்ணன் தோக்கலையாமே அவர் ஏதோ எமோஷன்ல தான் ஆயுதம் எடுத்தாரா அது கணக்குல வராதுங்கிறானே அர்ஜுனன் அப்படியா மறுபடியும் ஆயுதம் எடுக்க வைப்பேன் எடுக்க வைப்பேன் ஆயுதம் எடுக்க வைப்பேன் ஒன்பதாம் நாடு யுத்தத்தில் இதே மாதிரி அர்ஜுனன் தடுமாறும் போது மறுபடியும் கையில சக்கரத்தை எடுத்துமர் முன்னாடி போனான் கண்ணன் இதே மாதிரி நாலு ஸ்டெப் நடந்து போனா பீஷ்மர் வீடு தூக்கி அதர போட்டார் நீ வந்து கொல்லு பரவாயில்ல ஓகே சாகரம் பரவாயில்லன்னு கை கூப்பிட்டார் மறுபடியும் அர்ஜுனா வந்தேன் பண்றேன்னா அப்புறம் அர்ஜுனா யுத்தம் பண்ண பத்தா நாள் யுத்தத்துல பீஷ்மரை வதம் செய்தார் தனிக்கமர் நினைவு கூறார் எப்பதான் அம்பு படுக்கையில படுத்துருக்கார் கண்ணனை சேவித்தபடி உத்தராயண புண்ணிய காலம் வந்ததும் பீஷ்மர் கிளம்பி நர்கதிக்கு போறார் அப்ப போறதுக்கு முன்னாடி கண்ணனை பார்த்து சொன்னார் உன் பக்தனான என்னுடைய சபதம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ தோத்து ஏனர் கண்ணன் தன் சபதத்துல தோத்தானு என்ன காரணம்னா பீஷ்மர் ஜெயிக்கணும் தன் பக்தன் தோக்க கூடாது பெருமாளுக்கான் தான் தோத்தாலும் பரவாயில்ல தன் பக்தன் தோக்க கூடாதுன்னு நினைப்பானா என் பெருமாள் அத பீஷ்மர் நினைவு குறிந்து சொல்றார் உன் ஆயுதம் எடுக்க வைப்பேன் நான் சபதம் பண்ணிட்டேன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் நீ சபதம் பண்ணிட்ட உன் சபதத்தில் நீ தோற்றாலும் பரவாயில்ல என் சபதத்தான் நான் தோக்கப்படாதுன்னு எனக்காக ஆயுதம் எடுத்தியே கூடுவோரிடம் தோற்கும் கோவிந்தான்னு பீஷ்மர் தோற்றம் பண்ணார் ஆனா பெண்கள் எதா இருந்தாலும் அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட வந்து சொன்னான் ஏ வீட்டுல எனக்கும் என் மனைவிக்கும் பயங்கர சண்டடா கை கலப்புல போய் முடிஞ்சுடுத்துனா கை கலப்பா என்ன ஆச்சு என் மனைவி என்ன அடிக்க என்ன என் மனைவி அடிக்க என் மனைவி என்ன அடிக்க என்ன என் மனைவி அடிக்க புரிஞ்சுதா இவன் தான் ஆடி என்ன என் மனைவி அடிக்க என் மனைவி என்ன அடிக்க அந்த மாதிரி நாசுக்கா சொல்றது ஒரு புலவர் ஒரு மன்னன் டோனாராம் மன்னன் டய் புலவர் சொன்னார் சிவபெருமானும் ஒருத்தர் இருந்தாரே தெரியுமா அதே கேக்கிற மாறு போட்டுட்டா இருந்தோம் என்னப்பா கூறு போட்டா ஆமா பரமசிவனோட உடம்புல ஒரு பாதியை நாராயணன் வாங்கி போயிட்டார் இன்னொரு பாதிய பார்வதி வாங்கிட்டு போயிட்டா அவரை கூறு போட்டுட்டா அதனால அவரோட ஒரு ஒரு அவரோட சொத்துக்களையும் மற்றவாள பங்கு போட்டுட்டா தலைக்கு மேல சந்திரன் வச்சுட்டு இருந்தார் அதை கழுத்துல ஒரு பாம்பு இருந்தது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுன்னு அதான் பின்னாடி பாட்டா பாடுறா அந்த பாம்பை வந்து நாகலோகம் ஆயன்படுத்தி அப்புறம் அவருக்கு வந்து வள்ளல் தன்மை உண்டு ஆசுதோஷின்னு பேர் யார் எதை கேட்டாலும் பரமசிவன் உடனே கொடுப்பாராம் கேட்பவர் கேட்டும் வரங்களை கேட்டபடி கேட்ட உடனேயே கொடுப்பவர் ஆசுதோஷின்னு பேரு மன்னா அந்த வள்ளல் தன்மை உங்ககிட்ட வந்துருத்து அவருக்கு பிக்ஷாண்டார்னு ஒரு பேருக்கு பிச்சை எடுப்பார் அந்த பிச்சை எடுக்கும் தன்மை என்கிட்ட வந்துருது ராஜா விஷயம் புரிஞ்சுதா பிச்சை கேட்டு வந்திருக்கேன் அதை சொல்றத வந்து போட்ட கதையெல்லாம் பிச்சை எடுக்கும் கூடுவோரிடம் தோற்பவன் கோவிந்தன் அடியார்கள்ட தோற்கிறான் எம்பெருமான் ஆனா பெருமாள் தோற்கறாங்க நாச்சியார் தன் சொல்ல மாட்டா அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அதே கொஞ்சம் மாத்தி நாசுக்காக பெண்ணுக்குரிய பாணியில் அருளி செய்கிறாள் மா வந்து நாச்சியார் கோவில்்சூவல்லி தாயார் சென்டர்ல இருப்பைட தாயார் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கா பெருமாள் ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருப்பார் அது மட்டுமில்ல கோவில் எ எந்த உாலும் தாய்தான் முன்னாடி எழனும் பெருமாள் தாயாருக்கு பின்னாடி தான் வருவார் அது மட்டும் இல்ல யானை வாகனம் ரொம்ப யானை வாகனத்தின் போது தாயார் முன்னாடி உட்காந்துருப்பார் பெருமாள் பின்னாடி உட்காந்துருப்பார் யானையை ஓட்டுற அங்குசம் இருக்க அது தாயார் கையில் இருக்கும் அங்குசத்தை வச்சுட்டு தாயார் யானையை ஓட்டின்னு பெருமாள் பில்லியன் ஸ்ட்ரீட்ல உட்காந்துருக்கார் இன்னைக்கு மனைவி பைக் ஓட்டின் கணவன் பின்னாடி உட்காந்து போறார் இதுக்கெல்லாம் எங்க தாயார் தான் முன்னாடி அப்படி வஞ்சு வெள்ளி தாயார் அங்குசத்தை வச்சு யானையை ஓட்டா பெருமாள் பின்னாடி பில்லியன் ஸ்டீட்ல உட்காந்துருக்காரு அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் எந்த தளிகா தாயாருக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் ஊருக்கே நாச்சியார் கோவில்னு தான் திருநாமம் அது மட்டும் இல்ல சில திவ்ய பார்த்தா பெருமாள் எடுப்புல ஒரு சாவி இருக்கும் கோவில் சாவி அந்த மட்டும் தாயார் இடுப்புல இருக்கும் பட்டாச்சார் சொல்லி சேவை பண்ணி வைப்பார் என்னன்னா பெருமாள் சொன்னாராம் கலியுகத்துல வரப்போற ஆண்கள் எல்லாம் மனைவி பேச்ச கேட்டு தான் நடக்க போறா அதுக்கு முன்னாடியா நானே மனைவி பேச்சை கேட்டு நடக்கிறேன்னு இந்த பெருமாள் சொல்லிவிட்டார் அதனால இன்னைக்கும் நாச்சியார் பேச்சு கேட்டு நடக்கிறார் அப்படின்னு பட்டாச்சார் சொல்லி சேவ் பண்ணி வைப்பாரு ஏன்னா பர்சன் நாச்சியார் கையில தானே இருக்கு அதனால பட்டாச்சார் தெளிவா சொல்லி சேவ் பண்ணி வைப்பாரு அந்த மாதிரி அங்க தூர்ல அது மட்டும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஆழ்வார்கள் பொதுவா ஒரு திவ்ய தேசத்தை பாடினா பெருமாளை தான் வர்ணிப்பா எங்கயா தாயாரோட திருமே நீ வர்ணிச்சு அகலகில்லன் இறையும் என்று அலர் மங்கை உரைமார்பா பொற்றாமரை தன் மேல் இப்போ திருமேனியை பாடியிருக்காளா பொதுவா தாயாரோட திருமேனிய எந்த ஆழ்வார்களும் பாடினதில்ல ஒரே எக்ஸபன் கோவில் நாச்சியார் கோவில் எழுந்தருளியிருக்கும் மஞ்சுளவள்ளி தாயாரோட திருமேனிய பெரிய திருமடல்ல திருமங்கை ஆழ்வார் பாடி மண்ணு மறையோர் திருநரையோர் மாமலை போல் பொன்னியலும் கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்வெளிப்ப நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமாரும் ராயும் அடியும் பண்ணு கரதலமும் கண்களும் பங்கையத்தின் பொன்னியல் காடோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீழ்நாடும் தொல்வளையும் மண்ணிய குண்டலமும் ஆரமும் நெழ்முடியும் துண்ணுவையில் விரிப்ப சூழாமணி இமைப்ப மண்ணு மரகத குன்றின் வருங்கே பெருமாளங்க எப்படி இருக்காருனா மரகத குன்று மரகத மலை போல இருக்கார் மரகத குன்றின் நடுவே ஒரு இந்நில வஞ்சிக் கொடி ஒன்று நின்றதுதான் அந்த மரகத குன்றுக்கு பக்கத்தில் ஒரு வஞ்சி கொடி இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல எங்க வஜுளவல்லி தாயார் எழுந்துருளியிருக்கார் கொடி என்ன பண்ணும் கொம்பை சுற்றி படரும் ஸ்ரீனிவாசன் தான் கொம்பு அதை சுற்றி படர்ந்த ஒரு கொடியை போல இன்னைக்கும் வளைஞ்சு அப்படி எழுந்துருள்ளி இருப்பா தாயார் அப்படி கொம்பை சுற்றி படரும் கொடியை போல வளைந்து வஞ்சிக்கொடி போல இன்னில வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான் அந்த வஞ்சுளை எப்படி இருக்காளாம் அன்னமாய் அன்னத்தை போல நடை நடப்பவளாக அன்னமாய் மான் மான் போன்ற பார்வை உடையவளாக மான் அல்லவோ கண்கள் தந்ததுன்னு அதனாலதான் பாட்டு பாடுறான் அப்படி மான் போன்ற பார்வை உடையவளாக அணி மயில் ஆய் மயில் போன்ற மயிலின் தோகையை விரிச்சா எப்படி இருக்குமோ அது போல விரிந்த கூந்தலை உடையவளாக அங்கு இடையே மின்னாய் மின்னல் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அது போல ஷார்ப்பான சிறுத்தை இடை உடையவளாக இன்னைக்கு ஒரு சினிமா வந்திருக்கு இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற சினிமா அது என்னன்னா இஞ்சா இன்சளவுதான் இருக்கும் அந்த இடை இடை வந்து இருக்கா இல்லையாங்கிறதே தெரியப்படாதான் அவ்வளவு சின்னதா இருக்கணுமோ அதனாலதான் சான்ஸ்கிர இடுப்புக்கு வந்து சுமத்தியமா அப்படின்னு சொல்ற இடுப்ப மத்தியமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல இருக்கிறதுக்கு உடம்போட மேல்பாதி கீழ்பாதி ரெண்டையும் கனெக்ட் பண்றது மத்தியமம் அது இருக்கா இல்லையாங்கிறதே தெரியப்படாதான் அந்த மாதிரி இருக்கணுமோ நமக்கு புல்டோசர் பேரல் மாதிரி நமக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கப்படாது ஆக அங்கு இடையே மின்னாய் மின்னலை போன்ற ஷார்ப்பான இடை இளவே இரண்டாய் அழகான மூங்கில் தண்டுகளை போன்ற தோள்கள் உடையவளாக இணை செப்பாய் செம்பு குடங்களை போன்ற திருமார்புகளை உடையவளாக முன்னாய தொண்டையாய் அதாவது மீனை போன்ற திருக்கண்கள் உடையவளாக கெண்டை குளம் இரண்டாய் முன்னாய்தோண்டையாய் கோவை பழத்தை போன்ற திரு உதடுகளை உடையவளாக கெண்டை குளம் இரண்டாய் கெண்டை மீன்களை போன்ற திருக்கண்களை உடையவளாக அண்ணன் திருவுருவம் நின்றது திருநறியூர் ஆகிய அந்த கஷேத்தத்துக்கே திரு தாயார் எழுந்தருளியிருக்கான்னு இந்த தாயாரோட முழு திருமேனிய திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார் இப்படிப்பட்ட வைபவம் வேற எந்த தாயாருக்கும் கிடையாது அந்த தாயார் பெருமாளை தன் கண்ட்ரோல்ல வச்சுருக்கா எப்படி கோவிந்தோல் வச்சிருக்காளோ அது போல கூடுவோரிடம் தோற்கும் அந்த கோவிந்தனை பெருமானை வஞ்சுளவல்லி தாயார் தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கா அந்த கூடுவோரிடம் தோற்கும் கோவிந்தன் கூடாரை வெல்லும் சீரோவிந்தன் நமக்கு எல்லா பண்ணட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கிருஷ்ணார்பணம் நிறுவனத்திலே உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை இந்த பொடியனுக்கும் அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அட்வைசர் கோஆர்டினேட்டர் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு அதுதான ரொம்ப முக்கியம் நம்ம ஏதோ எனக்கு நன்னா இருக்குன்னு நினைச்சேன் நம்ம பேசினாலும் அதுவும் நன்னா இருக்கு இளைய புண் கவிதையலும் எம்பிரார்க்கு இணையவாரியங்கிற மாதிரி ரசித்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசமும் கிருஷ்ணா அர்ப்பணம் என்று கூறி அமைகிறேன் ஸ்ரீமதியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேத்தவே நந்தநந்தன சுந்தரியை